பிரம்மநாமாவலி என்று சொல்றது உண்டு இது ஸ்ரீ சங்கராச்சாரிய சுவாமிகள் சமஸ்கிருதத்தில் அருளை செய்தது இது கோயிலூர் ஸ்ரீ சிதம்பரம் ஞானதேஸ்வர சுவாமிகள் அவர்களால் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு அது ஸ்ரீ சோமசுந்தர ஞானதேஸ்வர சுவாமிகளின் சிஷியர்ல ஒருவர் பிரதம சிஷியராக இருந்தோவண்ணமான ராவண சுவாமிகளால் அவர்களே அச்சியற்றப்பட்டது ரத்னாவ அப்படின் லட்சணாவிரி பிரம்மநாமாவளி லட்சணாவிருத்தி சக்திவர்த்தி எட்டுல லட்சணா செல்லப்பட்டது அப்படி லட்சணாவிரத்தி பார்த்த பொருள் எது அதுதான் பிரம்ம சரூபம் பிரம்மஸ்வரூபத்துக்கு முந்தி ஆத்மா ஆத்மா தான் முதல்ல அறியும் அறியத்தக்கது அதன் பிறகுதான் பிரம்ம செல்பதி அணியிறது அதனால ஆத்மா பத்தி பேரு சொல்றதே அதே ஆத்மா தான் பிரம்மத்துக்கு கண்ணிமா இல்ல எல்லாம் இருக்கு என்பதை பற்றி சொல்றது நூத்தி எட்டு பாடல் அர்ச்சனை மந்திர அது எத்தனை சொல்லலாம் எத்தனை சொன்னாலும் தகம் நிற்குணம் குணம் அது எதிர்மொழியாகவும் உடன்பாடாகவும் உண்டு சிவ பிரகாசம் சவப்பிரகாசம்ங்கிறது உடன்பாடு எதிர்மறை என்பது சங்கன் இதெல்லாம் எதிர்மறை அண்மையை சொல்லுவாங்க அப்படி இந்த செய்யப்பட்டதே தமிழ் படுத்திருக்கார் மூன்றாம் இட ஆகிய சிதம்பர சுவாமிகள் கோயில் மனத்தில் இது ரொம்ப நிரடானது மரணம் பண்றது முடிகிறது ஆனா இதுதான் பிரம்மத்தை படி பேசுறது எல்லாமே அத்தியாவசம் அபாதக்கரமாக சொல்லக்கூடிய சாஸ்திரங்கள் அதாவது தோற்றம் ஒழுக்கம் பிரபஞ்சத்தின தோற்றமும் ஒழுக்கமும் இன்னும் வகையில் எல்லா சாஸ்திரம் சொல்ற வழக்கம் இதில் பிரபஞ்சம் ஒழுக்கம் தோற்றம் சொல்றதில்லை என்ன இருக்கு ஆத்மாவினுடைய பெயர்கள் ஒவ்வொரு பேருக்கு ஒரு விளக்கம் சொல்லி பஞ்சகோஷங்கள் பிரபஞ்சம் சம்மந்தப்படுத்தி அப்புறம் அதை நீக்கி சம்பந்தம் இல்லாமல் இருக்குதா அது உண்மைஸ்வரம் அதான் ஆத்மா அதான் பிரம்மம் என்று இப்படி கொண்டு போறான் அதனால ஒவ்வொன்றுக்கும் பஞ்சவாதம் பெரும்பாலும் வரும் மதுவாதிகள் பத்தி வரும் ஆகவே இந்த சாஸ்திரத்துல நம்முடைய உண்மை சுவரூபத்தி அனுசந்தானம் சோழ சிந்தனை எப்போதும் அதுலேயே இருக்கிறதுக்காக இந்த சாஸ்திரம் செய்யப்பட்டு இருக்கு அதனால பத்தி முதல்ல பாயிரம் பயிரத்தில் நமஸ்கார மங்களம் இது மங்களம் இல்லாமல் ஒரு சாஸ்திரம் செய்கிறது இல்லை ஆசிரிய கொள்கை நமஸ்கார மங்களம் ஆசீர்வாத மங்களம் பசு நிச்சயசு மங்களம் என்று மூவையா பிரிப்பார்கள் வாழ்த்து வணக்கு பொள்ளை இயல்பு தமிழ் சொல்லுவார்கள் அப்படி இருக்கிறதுல இந்த பாட்டில் சொல்ற ஆரணம் பன்முகத்தால் அனாதியே காரணே என கழுவி ஏற்றிடும் பூர்ணமாவும் சிவன் சிவனுக்கு ஒரு விசேஷனம் ஆரணம்னா வேதம் பன்முகத்தால் அனாதியே வேதமானது அநேகமாக வேதம் அனாதின்னு சொல்லப்படும் ஆதிக்கு கிடையாது ஏன்னா எந்த காலத்தில் ஏற்பட்டது யாராவது ஏற்பட்டதுன்னு சொல்ல முடியாது அப்படிப்பட்ட அநாதியே சொல்லப்படும் காரணனே என ஜகத்காரணன் காரணபரம கிரம்தான் இங்கே சிவனாக இருக்கிறார் காரியபுரமும் காரணபுரமும் ஒண்ணுதான் பார்க்கக்கூடிய ஒரு மனோ பக்கம் வந்தால்தான் இதெல்லாம் புரியும் அந்த மனோ பக்கம் வர்றது இல்லை வராதனாலதான் பாவனை காரியபுரமம் என்று சொல்வது அந்த மாயாவடி சேர்ந்த காரணபிரமத்தின் அம்சம்தான் பிரதம் பிக்கும் போது அந்த செயல்பாடுகள் உண்டாகன மாயானது மூணு குணத்துக்கு கண்டிமா மாய கிடையாது அப்படி வடிவம் முக்குணம் தான் முக்குணம் சமமா இருக்கும்போது பிரகிருதின்னு அது பிரிஞ்சு பிரிஞ்சு ஏற்றத்தகை அடையும் போது மூணா பிரிஞ்சு பிரபஞ்சமாகவும் சொல்றது அடக்க துரோபா சொல்லக்கூடிய ஐந்து கட்டுப்பட்டது தீவர்கள் அஞ்ஞான காலம் வரைக்கும் கட்டுப்பட்டவர்கள் தான் ஞான காலம் தான் கட்டுப்பாடாக இல்லை அப்படி காரணப்பிரமத்துக்கும் காரியப்ரமத்துக்கும் உபாதினால பே மொழிய ஐஷ்டானத்துல பேதம் இல்லை அதே போல ஜீவர்களுக்கும் பிரம்மத்துக்கும் உபாதியால பேதம் ஒழிய ஐஷ்டானத்துல பேதம் கிடையாது கொடைசினே பிரம்மே கொடைசன்தான் உபாதினா தோரில் உடல் போலிரை கூட காரணாதிகளாவீ அப்படின்னா ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்கும் என்ன உபாதி நடத்தம் தள்ளிவிட்டா தன்மை புதர்வனாகிய அவருடைய புத்திரர் பின்னால் சொல்லுவார் நூதனே சொல்வார் முருகர் கணேசன் நூதனேஸ்வரான் புதிய சொல்றாரு புதல்வனாகிய வாரண அனத்தனை அனனம் முகத்துக்கு ஒரு பேருண்டு ஆனனம் ஆனனம் யானை யானைக்கு ஒரு பேரு யானை முக முகத்தனை அர்த்தம் அனனத்தனை முகம் அனத்தனை வணங்கி வாழ்த்துவான் காயத்தினால வணங்கி வாக்கினால தோத்திரம் செய்யும் மனதினால தியானம் செய்வோம் நமஸ்கார மகளன் பேரு மங்களம் செய்யறதுனால நூல் நிறைவேறும் படிப்பவர்களுக்கு தடை இல்லாமல் நிறைவேறும் மங்களம் இல்லைன்னா செய்ய மாட்டாங்க அந்த நூல் விதி அடைஞ்சாலும் பிரபலம் அடைஞ்சாலும் கெடுதல் வேறு அதனால அது கணக்கு சேர்க்க வேண்டதில்லை இந்த மாதிரி பாயிரத்தில் கணேசரன் வணக்கத்தை சொல்லி முடிக்கிறான் அனாதியே காரணனேய நக்களில் பூரணமாம் சிவன் புதல்வனாகிய வாரணான் அனத்தனை வணங்கி வாழ்ந்துவான் காரணமானதன் கலையின் ஓர்களை தாரணே தனில் ஒரு தலங்கள் மேவி வாரண உரைப்படி அடங்கும் அம்பலம் சிதம்பரத்தில் நடராஜ பெருமான் ஒரு கலையை எல்லா சிவன் கோவில் அனுப்புறான் அனுப்பி அரிஜய அனுப்பி எல்லாம் வரவழைச்சிருவாராம் வரவழைச்ச பிறகு தனியா அடைக்குவான முன்னாள் காலை அனுப்பிச்சிருவாராம் அப்படின்னு ஒரு தம்பிதான் அதனால தான் அதுக்கு அடையாளமாக எல்லா சிவன் கோயில்களும் அரட்சியமானது ஒன்பது முடிச்சு பத்து மணிக்கு வந்து பத்து ரூபாய் வெள்ளிக்கிழமை கூட ஆயிரும் கூட ஆயிரம் ஏன்னா எல்லாம் வந்து சேருதான் அப்படிப்பட்ட ஒரு சம்பிரதாயத்தை வைத்து அவங்க அப்படி செய்வாரு காரணமானதன் கலையின் பிரபஞ்சத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய காரணங்கள் எத்தனையோ கலைகள்ல ஓரு கலை ஒவ்வொரு கலை தாழி தனியோறும் தலங்கள் மேவி வந்து உலகத்தில் உள்ள எல்லா கோயில்களும் இருந்து பொருந்தி மீண்டும் வந்து ஆரண உழைப்படி அடங்கும் வேத்தல் சொன்ன பிரிகாரம் அடங்கிடும் அது எங்கே அம்பலம் தில்லை அம்பலத்தில் அடங்குறார் அவர் யாரு ஓரளவு நடேசன் அதுதான் பரிபூர்ணமான காரணப்பெருமும் அவர்தான் காரிபரம் அவர் தான் சுத்தபெருமும் அவர் தான் சகலமும் அவர் அப்படிப்பட்ட நடேசனை போற்றல் செய்வோம் அவர்களை காயத்தினால வணக்கம் செய்வோம் வாக்கினால் துவத்திரம் செய்வோம் மனதினால் தியானம் செய்வோம் வழிபாடு செய்வோம் என்று அந்த பாட்டில சொல்ல முடியும் சித்தரும் என்ற சீன்மீகில் பித்தனாணையுமாள பேரருள் உருவாயுற்ற முத்தனா முத்திராம முதல்வர் கமலபாதம் நித்தம் சொல்லுது வாழ்த்தி நெஞ்சினர் செய்வார் இது எங்கே மூலவர் கோயிலில் எழுந்திருக்க மூலவரை பத்தி பாடுறார் அவர் சிஷ்யர் கருணாநிதி கருணாநிதினு சொல்லக்கூடிய சிதம்பர சுவாமிகள் அவருடைய சிஷியர் அதனால் குருநாதருக்கு ஒரு வணக்கம் செய்கிறார் அது எப்படி செய்கிறார் சொன்னா சித்தரும் பரவானென்ற சீர்மிகும் கருணிதில் கழனி வாசல பேருண்டு அந்த பகுதிக்கு அதுக்கு அங்கே யாரு சித்தர்கள் கூட ஒரு காலத்தில் இருந்திருக்காங்கன்னா அவர்கூட வணங்கக்கூடிய ஒரு வாழ்ந்து வாழ்ந்து வணங்கினா ஒரு இடம் அப்படிப்பட்ட மகிழ்வுடைய இடமா அப்படிப்பட்ட கழனி கழணி கழனி வாசல் பேர் அதுக்கு கோயிலில் இருந்தது பின்னால் ஏற்பட்டது பத்திரம்னா கழனிவாசன் சொல்லுவாங்க கழனி வாசல் கழனின்னா வயலுக்கு ஒரு பேருண்டு அது முல்லை நிலம்னு பேர் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் பாலை என்று ஐந்து நிலங்களாக பிரிப்பார்கள் நம்ம தமிழ்நாட்டில் தமிழ்நாடு இந்தியாவில் பிரிக்கிறது தான் முல்லை நிலம்னா வயலும் வயலை சார்ந்த இடம் அப்புறம் மருதம் என்ன மழையும் சார்ந்த இடம் குறிஞ்சி காடும் காலை சார்ந்த இடம் நெய்தல் என்ன சமுதிரமும் சார்ந்த இடம் கடலும் கடையை சார்ந்த இடம் பா என்ன மரப்பகுதி இப்படி ஐந்து நிலங்களாக பிரித்து சொல்லுவார்கள் அதனால அப்படிப்பட்ட இது கழனிவாசல் என்று சொல்லும் போது இளை நிலவன் பேர் அப்படிப்பட்ட கழனிவாசல் என்று சொல்லக்கூடிய கழனிதண்ணில் பித்தனாமசையில் நிரம்பிடுகிற பித்தன் அப்படின்னா எத்தனையோ பேர்களை ஆழ்ந்திருக்கார் அடிந்து கொண்டிருக்கார் சிஷனா ஏற்றுக்கொண்டு முத்தி கொடுத்துருக்க என்னையும் ஏத்துக்கிட்டாரே அது நானும் சுத்த மோசம் என்ன பித்தன் உலக என்பங்க மூழ்கி இருக்கிறவன் பித்தனம் எனையும் அது பொருளாக கருதாமல் என்னையும் அலிமை கொள்ளு பேரொருள் உருவாயுற்ற அப்படிப்பட்டவர் எப்படி இருக்க முடியும் பேரொருள் உழுவதாக இருக்க முடியும் சிற்ற பத்தார் பேரொருள் வடிவமையாகவே இருக்கின்ற முத்தனாம் முத்து ராமம் ஆக அப்படிப்பட்ட முதல்வன் ஞான சேஷ்டர்களிலேயே தலைமை வைக்கக்கூடியவர் கமலபாதம் உயர்ந்த தாமரை மகள் இருக்கின்ற திருவடி தாமரை மகள் குருநாதர் திருவடிக்கு தாமரை மலர்ல தேன் இருக்கும் தேனானது வந்து சத்தமில்லாம் உட்காந்து சாப்பிட்டு போயிடும் அந்த தடாகத்தில் அந்த தடாகத்தில் பிறந்து அளந்து இருக்கிற தவளை இருக்கின்ற மண்டபங்கள் ஏறி குழுக்கும் தேன் சாப்பிட முடியாது அப்படி போல குருநாதர் இருப்பாரையானால் உள்ளூர்ல யாரும் மாட்டான் தூரம் செஞ்சு வழிபாடு பண்ணி அவருடைய அருளை பெற்றுக் கொண்டு போவார்கள் அப்படி இருக்கிறதுனால தான் கமலபாதம் அதாவது தாமரை போர்ந்து இருக்கிற பாதங்கள் சொல்றது இவருக்கு ஒரு விசேஷம் என்னன்னா நல கமலபாதம் சொன்னதுனால உள்ளூர் மக்களும் அழைத்தான் உள்ளூர்ல சிஷர் உண்டு வெளியூர்ல சிஷ்யர் உண்டு சிறப்பாக இருக்கிறவர்கள் அப்படிப்பட்ட மகிழ்வு உள்ளவர்கள் அதாவது நல் கமலவாத வாதம் நித்தமும் தொழுது வாழ்த்தி நாள்தோறும் காயத்தினாலே தொழுது வாக்கினாலே வாழ்த்தி நெஞ்சினாலே தியானம் செய்து பிரித்தல் செய்வோம் அப்படி நாம் செய்ய வேண்டும் ஆகவே திரிகரணங்களாலே வழிபாடு செய்ய வேண்டும் என்று இந்த பாடல சொல்லிகளும் வானவரசமான் தொழகோர் மணியரும் மாசரு கொற்றவாளிரே வானவர் முதுவன் பாலனவளவன் வணங்கு நற்றிருநிலை மாதை வானவரதனா முத்திராமேசன் பொள்ளலை வணங்கி வாழ்த்திடுவான் இதை நாம் படிக்கிற பாடல் இதுக்கு பஞ்சமூர்த்தி சுதின்னு பேரு மஞ்சள் ஐந்து வடிவங்களில் வழிபாடு செய்கிறது கோயில்கள் இருக்கிற இடத்துல சண்டீசரை சேர்த்துக்குவாங்க நாலு மூர்த்திகள் கணிசர் முருகர் அம்பிகை சுவாமி என்று நாலு அப்புறம் கோயில் வழிபாடுனா சண்டீசரை சேர்த்துக்குவாங்க கடைசியில மடங்கள்ல குண முத மூலவர் சேர்த்துக்குவாங்க அந்த மடத்துக்கு யார் மூலவரோ அவர் சேர்த்து பாடுறது ஒவ்வொரு மடத்துக்கும் இந்த பஞ்சமூர்த்தி உண்டு எல்லா மடங்களும் உண்டு வன்னி விநாயகர் அதனால மேல் மேலாக ஒன்பது வித சுவைகளோடு கூடிய வழிபாடு செய்வார்கள் அதாவது இசையோடு கூடி அல்லது துக்கமாக அழுகு வழிபாடு பண்றது சீர்படுற மாதிரி திரையாளிக்க பாடுறது இப்படி பல விதமாக ஒன்பது சொல்லப்படுது நவரசமான தொடர்பினால் உலகோர் இந்த உலக மக்கள் கணேசோடைய அருள் பெறுவதற்காக வலுத்தரும் வன்னியரணி அயங்கரணையும் உண்மை தொகையாகணும் வன்னியரணையும் வான முழு முதல் எழுத்தலை அதனால ஆசை அரதனம் அப்படின்னு ரங்கசாமி என்ன அரங்குசாமி போட்டுக்குவாங்க அப்படி ரூபான்னா உருவாமு சொல்லணும் ரூபான் சொல்லணும் உருவா கிராமங்கள் அப்படியே சொல்றாங்க உருவா ராமன் போடுங்க ராமன் வீடு ராமன் போடப்படாது பாருங்க ராமன் தான் போட்டு தெரியாம எழுதுறாங்க மே வைரக்கல் நவமணிகள் அப்படி அணிந்திருக்கின்ற ஆறுமுக பெருமான் அவர் சூரபத்மனி தமாளமானதுக்கு அவதாரம் பண்ண ஆறுமுக பெருமானையும் இரண்டாச்சு மூணாம் மாச அரு குற்றவாளையை குற்றங்கள் இல்லாதவர் அவர் மாசு இல்லாதவர் பக்தருடைய மாசு குற்றங்களை பார்க்கக்கூடியவர் குற்றவாளிய காட்டுக்குள்ளதும் எதிர்க்களம் இருக்கு அந்த குளமும் தடாக அந்த காலத்துல ராஜா வேட்டைக்கு வரும்போது தண்ணியும் கிடைக்கல இங்க வந்து அது தண்ணிய பார்த்தார் குடிச்சாரு அப்புறம் குடிச்சார் எல்லாம் செஞ்சார் அவருக்கு குற்றவகம் நீக்கி போச்சு சரி அடே என்ன மரிமீறு பொருள் இருக்கே அவன் குற்றவகமே இல்லையே எனக்கு சந்தோஷப்பட்டு அசந்து போச்சு வந்து தண்ணி குடிச்சு குடித்ததுனாலன்னு கரையே போட்டு தூங்கிட்டான் அது கத்தி அப்படி பக்கத்தில் வச்சுட்டு தூக்கிட்டான் கொட்ட அது வாழ் அந்த கொட்டை வாழன்னா ராஜா கொட்டினா ராஜன் ராஜனோட கத்தினு அர்த்தம் அப்புறம் தூக்கி எடுக்கும்போது கத்தி காணும் இது வரலாறு சில புராணத்தில் புராணம் இருக்கு ஒரு ராஜன் தவசு பண்ணி இவர் கிட்ட பரவாங்கன கத்தி அந்த கத்திய கொண்டு எல்லா பகுதியும் ஜெயிச்சான் அதனால அந்த கத்திக்கு என்ன பேர் வச்சாங்கன்னா ராஜகட்கம் அதாவது கத்திகளுக்கு அதனால ராஜகஷ்கரமேஸ்வரன் சிறப்பு கொற்றவாளிசன் பேர் இப்படிதான் சொல்றாங்க சிறபுள்ள சொல்லப்பட்டிருக்கேன் அதனால கொற்றவாளி ஈஸ்வரன் பேர் கொற்றவாளி இரைய இரையும் முதுவன் வானவரன்னா தேவர்கள் தேவர்களுக்கு எல்லோரும் காப்பாற்ற கூடியது விஷ்ணு விஷ்ணுவும் அவர் ரெண்டு பேரும் பாலன வளவன் வணங்குன திருநிலை மாதிரி வணங்குறான் அப்படிப்பட்ட மீன் உள்ள திருநிலை அம்மை அந்த அம்மையாருக்கு திருநெல்லை அம்மையினே பதினஞ்சு பேர் இருந்தா அதுக்கு ஒரு வரலாறு சொல்லப்படுது அந்த ஒரு குடும்பம் வைச குடும்பம் நிலம் விடுவாங்க பக்கத்துல நெல்லு போட்டு இருந்தாங்க அந்த குடும்பத்தில எல்லாரும் அந்த சும்மா கிராமப் போயிருந்த அந்த காலத்து இருந்தது கும்பிட்டு அந்த அம்மை பார்வைய வணங்குவாங்க அப்படி வணங்குறதுல தீவிரமாக பக்தர்களா இருந்தாங்க அந்த பெண்ணும் வரங்கும் அந்த அம்மாவும் ரெண்டு பேரும் வரங்குறது பழக்கம் அந்த பெண்ணை அந்த குருவிகளெல்லாம் வந்து நல்ல தீங்கும் போதுன்னு காவல் வச்சுட்டு நீ கல் எழுத்து அடிச்சிக்கிட்டு ஆளுவலாம் கல்லூரி அடிச்சுக்கிட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வீட்டுக்கு போனது என் சரி உள்ள பழக்கம் அன்றைக்கு ரொம்ப நேரத்துக்கு வரவே இல்லை வேலை இருந்தது அம்மா சாப்பாடு இல்லையே சாப்பாடு இல்லையேன்னு நினைச்சிக்கிட்டு அப்படியே தூங்கிட்டது அப்புறம் அம்பிகை என்ன பண்ணது தயிர் சாதம் கொண்டு போய் எழுப்பி நீங்கள் சாப்பிட அப்படின்னு அவங்க அம்மா ஒடையிலே வந்து சரி என்ன ஞானமா சாப்பாடு கொண்டு வரத்துக்கு அப்படின்னு சொல்லி நல்லா சாப்பிடுறது சாப்பிடுற பிறகு சரி பார்த்துக்குவோம் எல்லாம் சுட்டி போயிடுச்சு அந்த அம்மா போன போகிற இந்த அம்மா போவார் வாஸ்தான அம்மா ஆ வந்த நீ நேரம் ஆயிடுச்சு என்ன பண்றது வேலை அதிகம் சாப்பிடணும் ஏன்னா முப்பதாவது கொடுத்துட்டு போறேன் அதுக்குள்ளே இருந்த பிடி வந்தேன் போய் நானா வந்தேன் பின்ன யார் நீ வந்த யாராக வந்தாங்க அப்ப அந்த அம்மா யோசனை வந்துதான் நான் எப்படி தயிர் சாகி கொடுத்துருக்கேன் அப்படின்னு ஒன்னே அப்ப அது சிந்தனை ஏற்பட்டது இது அம்பிக்கா வந்திருக்கு தேவதேவெல்லாம் காண முடியாத பிரம்ம தேவனும் விஷ்ணுவும் வணங்கக்கூடிய அந்த தெய்வம் உனக்கு காட்சி கொடுத்துருக்கு கையால் தைர் சேவம் சரி போய் வா கும்பிடுவான் போயின்னு கோயிலுக்கு போய் கும்பிட்டா அங்கே உள்ள கரபுரத்துல போற தயிர் வாடதான் வருது தயிர் தர்வாடதான் வருது அப்போ இந்த அம்பியனுடைய காரியம் தான் பிரமாணத்தை நிச்சயம் லட்சம் பண்ண பிறகு வழிபாடு பண்ண அதனால நெல்லையை காட்ட அந்த பெண்ணுக்கு சோறு கொடுத்தனால இந்த அம்மா பேர் நெல்லை அம்மையுச்சான் அது திரு அடைமொழி திருநெல்லை அம்மையும் அடிப்பட்ட திருநெல்லை அம்மையையும் வான வரதனா முத்திராமேச வல்லலை வானா மேன்மை பொருந்திய திரேஷ்டமதி உடைய பொருந்திய வரதன் வரதனம்னா வரம்புக்குன்னு அர்த்தம் உரங்க என்னக்கு உரம் கொடுப்பாரு முத்தியாக வரச்சு கொடுப்பாரு சாதாரண வரங்கள் பெரிய வர வரவே முத்திராமேசல் அவர் பெயர் முத்திராமேசர் அவர் முத்தி கொடுக்கக்கூடியவர் தான் பெயர் அப்படியே தான் இருக்கு வள்ளல் உழல் என்ன தலைவள்ளல் தண்ணியே கொடுக்கும் தலைவள்ளு சொல்லுவாங்க உடு பொருளை கொடுக்கக்கூடியவர்கள் கடைவள்ளல் உடலை கொடுக்கக்கூடியவர்களால் இடைவள்ளல் ஆத்மாவையே கொடுக்கக்கூடியவரல் தலைவல்லு அப்படிப்பட்ட தலைவொல்லலாகிய இவர்கள் பொருளை கொடுப்பவர்கள் இந்த தமிழ்நாட்டில் கலையல் உள்ளும் கருணம் பொருளை கொடுக்கறவங்க ஆனால் கலைவொல்லல் பேர் உடலை கொடுத்தவர்கள் சிவ சக்கரவர்த்தி இப்படிப்பட்ட முனிவர்கள் பெரியவர்கள் எல்லாம் உடலே கொடுத்தாங்க ஆனா இந்த ரெண்டுமே ஜலம் இது அவர் மக்கள் பயன்படுத்தக்கூடியதுதான் மூச்சுக்கள் பயன்படுவது என்ன சொன்னா தன்மையே ஆத்மஸ்வரூபத்தை ஆகுது கொடுக்கறதுல ஒண்ணுமில்லை உணர்த்தது மறைப்பை நீக்கிறது மறைப்பை நீக்கிட்டோம்னா அந்த பரமசியா ஏற்படுது அப்போது அவர்கள் நானும் பரமசு ஆனந்தமா இருக்காங்க அப்படிப்பட்ட தன்மை கொடுக்கக்கூடிய வள்ளல் இருக்கிறார் அதாவது தலைவல்லு பேர் ஞான வல்லல் தலைவல்லல் மே வள்ளிவர் அடிப்பட்ட வணங்கி வாழ்த்திடுவான் காய்ச்சினால வணக்கம் செய்து வாக்கினால வாழ்த்து மனதினால தியானம் செய்வோம் என்று ஐந்து மூர்த்தங்களுடைய பிரார்த்தனை இது இது பஞ்சமூர்த்தி பிரமத்திற்குரியவாகும் பெயர்கள் நூற்றெட்டிக்கும் விளங்கிய பொருள்கள் உள்ள துறமகாதரிக்க வேண்டி உற்றிலும் கதிகளாக பரமசர் குருவா யோங்கும் பகவானின் அருளா செய்தேன் பாட்டு அடுத்த பாட்டுல அதிகாரியுடைய சம்பந்தம் பயன் அவையடக்கம் எல்லாம் இந்த பாட்டுல விஷயம் சம்பந்தம் சொல்லி அடுத்த பாட்டுல அவையடக்கம் அதிகாரி பயன் சொல்ல பிரம்மத்திற்குரியவாகும் பெயர்கள் நூற்றி எட்டு நிற்கும் எட்டு என்று ஆய் சங்கர் கூட கொடுத்திருக்கிறார் ஆயுஷங்கர் அப்படிப்பட்ட சொல்லக்கூடிய நாமங்களை விரிவதாம் பழுவ நூலில் விளங்கிய உள்ளத்து உரமதா தரிக்க வேண்டி நூல விஷயம் என்ன நூத்தி எட்டு பிரமத்துக்குரிய நூற்றி எட்டு பெயர்களை பற்றி நூல் விஷயம் பெயர்களை ஒவ்வொரு பெயருக்கும் என்ன காரணம் என்பதை விரிவாக சொல்லப்படுது அப்படிப்பட்ட பணுவல் இது விளங்கிய பொருள்கள் உள்ளத்து அந்த சொல்லப்பட்ட அர்த்தங்கள் பொருள்கள் மனதின் கண்ணே உரமதா தரிக்க வேண்டி திடமாக தரிக்கணும் ஏனென்றால் உண்மை சுரூபம் உண்மை சுரூபத்தை நான் திருடமாக பிடிச்சிக்கணும் பாட்டுக்கு முடியலன்னாலும் கூட நாமங்களையாவது வச்சுக்கணும் ஆகவே அந்த நாமங்கள் வந்தாலும் கூட கருத்தாக கொஞ்சம் விளங்கும் அதனால உரமதா திடமதாக தரிக்க வேண்டி மனதில பதிவு செய்து கொள்ள வேண்டி உத்திடும் கவிகளாக இதை பற்றி வச்சனமாக இருந்தாக்க மனது தங்கறதில்லை கட்டப்பாட வசனம் மனசு தங்கறதில்லை ஆனா கவிகளா இருந்தாக்க அது வரும் வரதுக்கு காரணம் என்னன்னா எதிகை மோனை இருக்கு அடியெதிகை வரிய மோனை இதெல்லாம் இருக்கிறதுனாலதான் ஒண்ணு மறந்துட்டான கூட கீழே உள்ளவர் கடிச்சு வச்சு முதல் முன்னடியில் உபயோகிக்க முடியும் சரியா வருதான் பார்த்துக்கலாம் இப்படி ஒரு சௌகரியங்கள் இருக்கிறதுனால தான் கவிகளாக சேர்ந்து வச்சிருக்காங்க கவிகள் மனதை தங்கும் வச்சனங்கள் தங்காது இதை பத்தியம் சொல்வார்கள் பத்திய கத்தியம் பத்தியம் அண்ணா வசனம் பத்தியம் கவிகள் அதனால கவிகளாக பரம சர்குருவாய் ஓங்கும் நமக்கு எல்லாம் சர்க்குரு யாரு மேலான சர்க்குரு குரு சர்க்குரு பரகுரு பரமகுரு பராபரகுரு பரமேஸ்வரகுருன்னு சொல்லுவாங்க ஒண்ணுக்கு ஒண்ணு மேலாக சொல்லிட்டு போவாங்க அப்படி இருக்கிற இதுல எல்லாவற்றையும் மேலாக இருக்கிறது பரம சர்க்குரு யாரு ஓங்கும் பகவனின் சங்கர் பகவத் பாதாச்சாரியர் தான் பரமசவர் கோயில் என்ன அத்வை சவனம் பண்ணுவார் அவர் காலத்தில் அத்வைதம் தலைமறை கலந்தது அத்வைதமே துவைதமேதான் தெரியாது அப்படி இருந்த காலத்தில் அவதாரம் பண்ணி எல்லாரையும் தந்திர மந்திர நயம் பயம் சித்துக்கள் எத்தனை காட்டி தீர்த்தம் பண்ணார் உள்ள அவள் இல்லைன்னா அந்த சாரம் பண்ண முடியாது அரசியல்வாதத்தில் எப்படி பணபலம் பழைய பலம் ஆட்சி நடத்துகிறாங்களோ கட்சி பிடிக்கிறாங்க கட்சி எடுத்து ஆட்சி பிடிக்கிறாங்களா அப்படி அவங்களுக்கு இந்த காலத்துக்கு பணபலம் படைபலம் தான் முக்கியம் நேர்மை நீதி எல்லாம் போச்சு அது தேவையில்லை முக்கியமான ஆனா அந்த காலத்துல ஆயுஷங்கிற காலத்துல இந்தியா முழுவதும் கெட்டுப்போன காலம் மலேசியத்தில் ரொம்ப குழப்பம் குழப்பமான காலத்துல ஒரு அவதாரம் பண்ணி திருத்தம் பண்ணாருன்னா இவ்ளோ பாடுபட்ட முப்பத்தி ஏழு வருஷத்துக்குள்ள எட்டு வருஷம் போச்சு போனா இருபத்தி நாலு வருஷம் தான் இருபத்தி நாலு வருஷத்தில் அப்படிப்பட்ட பகவானின் செய்தேன் கிருமி அருளால் செய்தேன் இருக்கேன் அதுதான் சம்பந்தம் செய்தேன் அங்க இருக்கு ஆகவே முதல்ல விஷயம் சம்பந்தம் இந்த ரெண்டு சொல்லியிருக்காரு இது அழுவும் சேத்தவன் பேரும் நூலுக்கு இந்த நாளைக்கு சொல்லி ஆகணும் அவை அடக்க சொல்லணும் நூலாசிரியர் பேரும் இதெல்லாம் நூல் செய்யறவங்க செய்ய சொல்ல செய்யத்தக்கது இப்ப இந்த காலத்தில் எதுவுமே சொல்றது இல்லை முன்னோர்களோட இல்லை சில நூல்கள் அப்படி எழுதி போறாங்க அப்படி போயிடுச்சு என்ன நூல் சாஸ்திரத்துடைய இலக்கணம்லாம் மருந்து போச்சு மக்கள்ல புலவர்கள் சொல்றாங்க எது முன்னோர்கள் எதுவுமே கிடையாது முன்னேறு எடுத்துன்னா அது எதுல வரணும் ஒரு சாஸ்திரத்துக்கு இவங்க முன்னர் எழுதுறாங்கன்னா எனக்கு அந்த சாமர்த்தி இல்ல யாருக்கு இருக்கு முற்றும் நிறைந்து சரவயாகமா இருக்கின்ற எங்கும் நின்ற பரிபூர்ணமாக நிறைந்திருக்கின்ற அஸ்தி பாதி பிரிய சொருபமான சத்தி சானந்தம் வேறு அஸ்தி பாதி பிரியம் அஸ்தி என்ன சத்து பாதி என்ன விளக்கம் பிரியம் என்ன சச்சிதானந்த வடிவமாக இருக்கின்ற மன்னன் அதாவதுலாம் மன்னன் ராஜா வேதாந்த ராஜா முத்துராமலிங்க தேசிகேசன் முத்துராமலிங்க தேசிகன் ஞானாச்சாரியன் ஞானாச்சாரியன் தலைவர் ஈசன் தேசிகேசன் மருவம் பொருந்துகின்ற எனது இதயமது குறைத்ததாகும் உள்ளத்திலிருந்து அவர் சொல்ல சினிமா காட்சிகள்ல இங்க வாய் அசிப்பா பாடுவாங்க பின் பின்னால் தன்னை போலாமே தன்னுடைய குரு அருகே செய்தேன் அடக்கமாக சொல்றது சொன்னவன் நூல்தனில் இந்த அச்சனாவின் சொல்லக்கூடிய நூலில் கவி ஒன்று அழுத்தம் கவிகள் நூத்தி கூட மரணம் பண்ணலாம் ஆனா பண்றவங்க கஷ்டம் இது பண்ணி பண்ணிடலாம் ஆனா அர்த்தம் இருக்க தாற்பயம் கருத்தை மனசுல தானம் அதனாலதான் ஒரு கவி அர்த்தம் பண்ணாங்களோ போதுமான துகளை அறிந்தவர்கள் சஞ்சய் தான் தெரிஞ்சு ஒரு கவி பண்ணுவோம் ஏன்னா ஒரு கவி பண்ணா வந்துருமானா நூத்தி கவிகளும் உள்ளபடிதான் சொல்லுது ஒ பண்ண போறாத ஒ அறிந்தவர்கள் பிரமாவர் பயன் என்ன அந்த ஐசான்சேதனமாகியடைவார்கள் இந்த சம்பந்தம் சொன்னப்பட்ட அதிகாரிக்குடையத்துக்கும் சம்பந்தம் விஷயத்துக்கும் நூலுக்கும் சம்பந்தம் அதிகாரிக்கு பயனுக்கும் சம்பந்தம் அதிகாரிக்க விஷயத்துக்கு சம்பந்தம் சொல்லியாச்சு இப்படி சம்பந்தங்கள் நாலு பேர் தானே எடுத்துக்காங்க எத்தனையோ சம்பந்தம் உண்டு விசாரசரத்துல முதலாம் தரங்கத்துல சுருக்கமா சொல்லி ரெண்டாம் தரத்தை விசாரமா செய்றாங்க சைட்டியம் அனுபவம் சைட்டியம் பேரு அப்படிப்பட்ட நூல் சம்பிரதாயம் இருக்க இப்ப அதை பத்தி ஒண்ணுமே காணும் ஒரே செய்யலாம் காட்ட மாட்டேங்கிறாங்க உர பண்ணல உர பண்ணலன்னு பிரமையா போடுறாங்களா இல்லையா ஒரு எங்க இந்த நாள் இருக்குன்னு கண்டுபிடிச்சி சொல்ல மாட்டேங்கிறாங்க ஒரேசிரி பெருமையா போட்டுக்கிறாங்க அவளைதான் என்ன ஒரே கைவி ஆசிரியர் பொன்னமொழிசாமி அதிகாரி ஒடையே சம்பந்தம் நல்லா காட்டுறாங்க அப்படிப்பட்ட நெல் காட்டுறாங்க ஒரே ஆசிரியர்கள் நானும் ஒரே பெருமை போட்டுக்கிறேன் அதனால ரெண்டு பாடல்கள் அதிகாரி உடையம் சம்பந்தம் பயன் சொல்லப்பட்டு அவை வழக்கம் சொல்லப்பட்டது பூல் பெயர் ரச்சனாவிர்தேரு இது தொடர்பு பகவானுடைய அருள் செய்தேன் என்று முன்ன சொன்னார் இப்போ குருநாதர் நாள் செய்தேன் சொன்னார் ஆகவே ஆய்சங்கருடைய ஏற்பட்டு அவர் நாள் பாடப்பட்டதுனாலே அவருடைய அருள் எனக்கு இருந்தது என்று காட்டினார் ஆகவே ஆய்சங்கரர் இதை கண்டுபிடிச்சு பாடினார் அவர் பாண்ட தமிழ் படத்தின கருணை ஆசைங்கள் செஞ்சதுனால தான் பிரம்மயானத்துக்கு இது அனுசந்தானூரும் பேர் திரும்ப திரும்ப சிந்தனை பண்ணக்கூடிய நூலு தான் பாராயணம் கூட பண்ணலாம் அதுனா சரி அதாவது ஒரு பாட ரெண்டு பாட்டு படிச்சுக்கிட்டு பத்து பாட்டு அஞ்சு பாட்டு பண்ணலாம் மற்ற காரியப்ரமங்கள் உபாசன தேவையை பாராயணம் பண்ணாக்க அருள் கிடைக்கும் பொருளும் கிடைக்கும் இதை பண்றதுனால என்னோட பயன் கிடைக்கும் அருளும் பொருளும் எதுக்கு சுகத்துக்கு அந்த அருளும் பொருளும் தானாக கிடைச்சது ஆகவே அவ்வளவு மகிம இருக்குது அது அருளும் பொருளும் கொஞ்சம் சுகம் கிடைக்கும் அப்படி இல்லை பேரானந்தம் மாறாத இன்பம் துக்கங்களுக்கு இல்லாத இன்பம் அப்படிப்பட்ட பெருமைந்த நிலையில பயன் கிடைக்கும் அதனால பிரம்ம அவர் அப்படிப்பட்ட மகிமை இந்த ரத்னாவளி என்று சொல்லக்கூடிய ரத்னாவளி ரச்சனாவிருத்தி என்று சொல்லக்கூடிய இந்த நூலுக்கு மகிம உண்டு சொல்ல சொல்லாமல் தோற்றல் நரை திரையுடன் பயம் குரோதங்களாதியும் சுகது கமியலும் அபிமானமானம் அல்லலுடனே காணலாதியம் ஐயா அறிவுழு சுழுத்தி விளையம் அவையிடமின் வரு சுகமும் ஆக ஐங்கோஷத்தின் அமர்விகார நமக்கொன்று இல்லைய விதம் பஞ்ச கோஷங்கள் உருவிகாரங்களும் இலவ வருகின்ற அறிவே உருவமானியமே லட்சணா விருத்தி லட்சணியனாலே அறிகிறதுனால இது லட்சணா விருத்தின் பெயரு சொருபம் சக்தி விருத்தி கெற்றதில்லை லட்சணாவிரதை எட்டும் லட்சணாவிரத்தை பற்றி மூணுதான் சொல்லியிருக்கு அதனால அத்தகைய அதிஷ்டான சேதினத்தை பற்றி சொல்லி வர்றார் பாயிரம் ஆறு பாட்டு முடிந்தது இது ஆயுஷங்கரால் செய்யப்பட்டு சிதம்பரம் ஞானதேஷ் ஒளிபெர்க்கப்பட்டது தமிழ் இது ரெண்டு பிரிவாக பிரிக்கிறார் நித்தியாசன உக்தி சமாஜ் உக்தி நித்தியாசனத்தி இருபத்தி ரெண்டு பாலர்களும் செமாஜி முப்பத்தி ஆறு பாலர்களாக நூத்தி எட்டு பாலர்கள் ஆயுஷங்கரர் செய்த அந்த கிரண படித்த பட்டியலும் கொடுத்துருக்காங்க ஆனா இப்ப நான் மந்திரம் சொல்றது நூத்தி எட்டு இருக்கு அது இதே தான் மாறி வரும் ஏன் அப்படின்னு சொன்னா அகரவரிசையில பண்ணியிருக்காங்க சொல்றதுக்கு எளிம முறையில் ஏ அகரவரிசையா அகண்டாயனமான ஆரம்பம் அப்படி பண்ணியிருக்க அது ஒரு படிக்கிற சௌரியத்துக்கு செய்த ஒழிய கிரணம் இதுதான் இது வெளி காலையில ஆரம்பம் ஏன் அப்படின்னு சொன்னா அடிப்படையை வைத்து பேசுறது சத்து சித்து ஆனந்தம் ஏழு பாடல்கள் ஐந்து பாடல்கள் சித்தும் ஒரு பாடல் ஆனந்தமும் ஒரு பாடல் சத்துறாருந்தத்தை பற்றி முதல்ல ஏழு பாடல் வளக்கிறார் அதன் பிறகு சஞ்சிதான் ஆகாமியும் பிரார்த்தம் என்று மூணு பாடல்கள் மூணு விளக்கிறார் இப்படி ஒரு அடிப்படையை வைத்து கொண்டு போறதுனால இது மாறி இருக்கு ஆகவே அதை பற்றி பார்க்கணும் இந்த பாடல்கள் தான் நேரடியான பாடல்கள் தான் என் மனம் முடிகிறது இல்லை ஆனால் கருத்து மட்டும்தான் மனதில் தங்க வைக்கணும் கருத்து என்ன சொருவம் தான் எல்லாமே தள்ளுபடி தான் என்ற ஒரு கருத்து இருந்தா போதும் அதான் உண்மை அதை இப்போது பஞ்சகோஷங்களை பத்தி சொல்லி அத்தகைய பஞ்சகோஷங்கள் எந்த விதமான பரிணாமம் அடைந்தாலும் கூட அது கண்டுகொண்டிருக்கின்ற ஐஷாணிதை அடையவில்லை ஆகவே நாம் நிரூபிக்காரி என்று இந்த பாடல சொல்லிவிடுகிறார் அயங்கோஷம் நாம் அல்ல தலைப்பு இனிமே சொல்ல போகிறது பஞ்சகோஷ விசாரம் பஞ்சகோஷங்கள் நாம் அல்ல ஆத்மா அல்ல என்று தெரிஞ்சுக்கணும் அதனால் அப்படி இருக்கிற காரணத்தினால இனி தனித்தனியாக சொல்வமாக ஆரம்பிக்கிறார் தோற்றல் இரல் நரை திரையுடன் தூயா வாழிவுமது அண்மை கோஷம் தோற்றல் பிறப்பு மறைவு மரணம் இடைக்காலத்தில் நரை திரையுடன் தூயதில்லா வாழிவு மாதி ஆய் சொன்னதுனால சட்பாவி காரம் ஜேத்திக்கணும் கருவுறுதல் வளர்தல் வளர்ந்து அயனு தேய்தல் மரணமடைதல் என்று ஆறு விகாரங்கள் ஆறு மாறுதல்கள் தோளை சீர்த்துக்கு ஆறு விகாரங்களை அடையக்கூடிய தோழசீரம் நாம அண்ணவிகோசம் சர்ம உதிரம் சனாய் அச்சை சொல்லக்கூடிய ஆறு தத்துவங்களோடு கூடியது அதோட மூன்று தாதுக்கள் மூலப்பொருள்கள் வாத பித்த சீரத்து சொல்லக்கூடிய மூலப்பொருளும் மூன்று ஆக இத்தகைய அணுக கோஷம் கோஷம் என்ன மறைப்பு அர்த்தம் எதை மறைக்கிறது ஆத்மாவை மறைக்குது எனதுங்கிற புத்தியம் மாறி மாறி வரக்கூடிய காலத்தில் ஆத்மாவில் ஒன்று சுலபம் மறைபடுகிறது எனது ஒன்று சொல்ல சமயத்தில் நான் யாரும் தெரியாம மறைபடுது நான் என்று சொல்லும்போது மறைபடுது நான் சரீரம் என்று சொல்லும்போது அது மறைபடுது நான் கருப்பன் கட்டியன் பேசது சத்தியன் வைசியன் அன்னமை கோஷம் சொல்லப்படும் தூளைசீரத்தில் உள்ள ஐ மனகுணம் விஷாரமான முதல்ல ஆரம்பிக்கிறார் அதனால அந்த தூளைசேரம் நாம தோட்டல் இரல் நரை திரையுடன் தூமியிலா வாலிபமாதி சுத்தம் கிடையாது இந்த உடம்பு மலஞ்சோறு என்பது வாயிற்குடிலை துருவாடை உண்டு அதுக்காக சோப் போடுறது இல்லனையான சோப்புடுறோம் வாசனை சோப்பு போடுறது அதுக்கு தான் அதிகமாக துருவாடு இருந்தால் போட்டு கொஞ்சம் அமுக்கிறது உடம்புக்கு சோப்பு போடுறது துணி சோறு போகிறது போகுது இது நன்றாடம் பார்த்தே இருக்குது ஆனாலும் வெறுப்படுறதில்லை நமக்கு காரணம் என்ன விசார திசை இல்லை அதனால உண்மை சொல்வம் ஆகிய ஆத்மாவை மறைக்குது இது ஒரு மறைப்பு அண்ணமை கோஷம் இரண்டாவது தாக பசி துன்பலன் பலமுதல் அதாவது சூச்சம் செய்கிறோம் இதுல மூணு பிரிவுகள் பிராணமை கோஷம் மனோமை கோஷம் விஞ்ஞான கோஷம் பிராணமை கோஷம் யானன் பிராணன் அபான சமான் சொல்லக்கூடிய ஐந்து வாயுக்கள் அதோட வாக்கு பாணி பாதம் பாய் உபசம் சொல்லக்கூடிய ஐந்து கர்மேந்திரங்கள் இது சேர்ந்தது தான் பிராணமை கோஷம் வேலைப்படும் நாமல்ல என்பதை இப்போ சொல்வார் அது என்ன இருக்கு தாகம் பசி இதெல்லாம் பான வாயுடைய வேலை துணி பலன் பலமதி இல்லன் பலம் தியான வாயு பலம் கொடுக்கிறது பலம் இல்லைன்னா அந்த வாயு இயக்கம் குறைஞ்சி போனால் பலம் இல்லைன்னு அர்த்தம் அது மா சேர்த்துக்கணும் அப்புறம் பிராணன் முச்சு உள்ள சேர்த்து போயிடுவாங்க அப்புறம் சமான வாய்வு அது ஜீரணம் பண்ணும் ஜீவனம் பண்ண பிறகு அந்த சத்துக்கள்லாம் உடம்புறவு பறவை செய்யறது அப்புறம் தாங்க செய்யுது உடம்பு தாங்குறதுதான் வியானன் பிராணன் அபானன் ஜேவனம் செய்யறது சமானன் புதானன் கண்டஸ்தானத்திலிருந்து கொண்டு உள்ள அன்னபான இதை உள்ள தள்ளுது இப்படி ஐந்து வாயுக்கள் இப்படி ஐந்து இந்திரியங்கள் வாக்கு என்ன பண்ணுது வசனிக்கிறது வாக்கு பாணி இடுதலாற்றல் செய்யுது பாதம் போதல் வருதல் கமனாகமனம் போதல் வருதல் வாக்கு பாணி பாதம் பாயிறு உபஸ்தம் பாயிறு மடகிலாலை வெளியே தள்ளும் உபஸ்தம் சுகத்தை பண்ணும் ஆக ஒவ்வொன்றும் கோலகம் ஐ தேவதை கா செயல் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அதெல்லாம் ஞாபகப்படுத்திக்கணும் அப்படி அப்படி ரெண்டும் சாந்தன் தான் அது இப்போது காற்று போய் சொன்ன பிறகு வாக்கேந்தியம் கர்மேந்தி கர்மேந்தியம் சொல்கிறான் இளையறவே சொன்னவன் இப்படி விவகாரங்கள் எல்லையில்லாமல் பேசி கொண்டிருக்கிற அவன் இல்லாதவன் அப்போ இதில் சொல்றான் வாக்கில் சொல்றான் வாக்காளி கர்மியந்திரம் சேர்த்துக்கணும் அதனால சொனவன் அவையிலோன் ஆதியம் ஆதியம் சொன்னதுனால அந்த வாக்கு முதலான ஐந்து கர்மியந்திரங்களும் வாய்ந்து வாய்க்கும் சேர்ந்தது பிராணமை கோஷம் அது இல்லைன்னு அர்த்தம் அப்புறம் மனோமை கோஷம் காமம் மதம் உலோகம் இழிபயம் குரோதங்கள் ஆதியம் சேர்த்துக்கணும் எல்லாம் சேர்த்துக்கணும் காமக்ரோத லோக மோக மதம் ஆச்சரியம் ஈரிசை டம்பம் தர்ப்பம் அகங்காரம் ராகத்வேசம் எல்லாம் சேர்த்துக்கணும் இப்படி குணங்கள் பதிமூணு அது உட்பிரிவுகள் ஏராளம் இவையெல்லாம் இருக்கிறது மனோமை வசம் மேன்மக்களாலே விழக்கூடிய காமம் நானாவது ஆசை காமன் சொல்லப்படுது நல்ல தீவிரமான பெண்ணுச் செல் இருந்தாலும் காமன் சொல்லப்படுது மதம் கிருத்தியாகிருத்தியம் தெரியாமை நல்ல கட்ட தெரியாது அதான் மதம் குலோபம் அதாவது யாரு கொடுக்கணும் கொடுக்கறது தக்காறு கொடுக்கறது இல்லை முறை நீயா லோகம் தக்காறு கொடுக்குமான்னு கொடுப்போம் அப்படி நல்ல காரியங்களுக்கு நல்லவர்களுக்கு கொடுக்காம கெட்டு காரியம் கொடுப்போம் குடி குடி அடிதடி கோட்டு ஆஹ் இதுக்கெல்லாம் கொடுப்போம் சந்தோஷமா கொடுப்போம் அப்படித்தான் செய்யணும் அப்படிப்பான் இழி பயம் இழி பொருந்திய பயங்கள் இதெல்லாம் பயம் ஏற்படும் குரோதம் து ஆயுன்றதுதான் இது மனோமை கோஷம் மனோசத்தை ஞானேந்திரங்களை சேர்த்துக்கணும் அதை அடுத்து சொல்றார் இப்போது விஞ்ஞானவை கோஷம் சுக துக்கம் இயல்பு அபிமானம் சுதுக்கங்கள் புத்தி நிச்சயம் பண்ணாதான் கிடைக்கும் இல்லைன்னு கிடைக்காது அதோட அபிமானம் அயமானம் ஆசை அதாவது பிரியம் ஆசைகள் இது பண்ணது அகங்காரம் பண்ணது மானம் அகங்காரம் விஞ்ஞான கோஷம் அதனால இப்ப அந்த ரெண்டு கோஷங்கள்லயும் சேர்த்துக்கணும் அல்லலுடன் சொல்லக்கூடிய ஐந்து ஞானேந்திரங்களை ரெண்டுலையும் சேர்த்துக்கணும் மனோமை கோஷத்துக்கணும் விஞ்ஞான சேர்த்துக்கணும் சேர்த்துக்கிட்டாக்க ரெண்டு கோஷங்கள் ஆகும் இப்படிப்பட்ட நாலு வாசங்களுடைய விளக்கமான பிறகு அறியாமை அறிவுடு ஆனந்தமை வாசம் அறியாமை ஒன்றும் தெரியாமல் தூங்கினேன் சுகமாய் தூங்கினேன் சொல்லுவோம் சுழித்தி உடையும் அவை விழுதமில் ஒரு சுகமாக சுகம் அனுமதிக்கிறோம் இது பஞ்சவாச விசாரம் இப்பொழுது பற்றி ஒட்டு அமல் விகாரம் எமக்கு ஒன்று மாறுபாடுகள் அடைவதும் விவகாரங்களும் விளக்கங்களும் அதனால் வரக்கூடிய தொல்லைகளும் எல்லாம் அறிந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு எதுவுமே கிடையாது அவ்விதம் பஞ்ச கோஷங்கள் விகாரங்கள் அவருடைய மாறுபாடுகள் அவையின் அவை இன்மையையும் மாறுபாடு இல்லாதமும் உண்டு சுழித்தி அவசியலும் கிடையாது சொப்பன அவசியலும் பஞ்சகோஷங்கள் பத்தி அதிகமா இல்லை தோழ செயல்படுறது இல்லை சூசீரியமும் இங்கே பிராணம் செயல்படுறது இல்லை அப்புறமே மனோமைகாசம் விஞ்ஞான வைகாசம் தான் அந்த கண்ணோன்னா செயல்படுறது அங்கே ஆனந்த செயல்படுறதில்லை செயல்படாத நிலையும் உண்டு உண்மையினையும் இலக நன்றாக தெளிவாக அறிகின்ற தெரிந்து கொள்ள அறிவே உருவமான அறிவு சொல்ல அறிவே வடிவமான கல்கண்டுக்கு எப்படி இனிப்பே வடிவமோ வெள்ளக்கட்டுக்கு இனிப்பே வடிவமோ உப்புக்கு எப்படி ஓறுப்பே வடிவமோ அப்படி போல அறிவே வடிவமான அப்படி இருக்கிறனாலே வடிவமானதால் யாம் நாம் எப்படி இருக்க நிரூபிக்காரு யாமே விகாரையும் விகாரம் அடைகின்றன இவை விகாரம் அடைகிறதும் அடையாமல் ஓய்வு பெறுவதும் நாம் நிறுவிக்காரி அறிவே வடிவமான அறிவே உருவமான நிறுவிகாரமா இருக்கிறோம் என்று இப்படி பஞ்சபதி விசாரம் பண்றது வேதாந்தத்துல பஞ்சபசதி பிரதானம் ம் பண்ணி பண்ணி அபம்னடமாகணும்டமான ஐஷத்துல நிலைப்பு ஏற்படும் ஆய் சங்கரர் உபதேசம் சகசரியார் குரு எப்படி இருக்கணும் சிஷியர் எப்படி இருக்கணும் இடத்துல குருவனுடைய நிலை உபதேசம் பிரம்ம தண்ணி தான் என்று விளக்கம் சொல்லி உபதேசம் பண்ணுங்கிறார் சிஷியன் உணர்ந்து நான் சொல்றேன் என்று தெரிஞ்சுக்கணும் என்று சொல்றார் முதல்லாம் பண்ணியாச்சு பண்ண ஒரு சத்துவிக்கியம் என்னப்பா நீ யார் கேட்டாக்கா என்ன பயில் சொல்லுவான் என்ன அந்த பரிபாவில் அர்த்தம் அபியாச பல நீ சொன்னே கேட்ட சொல்லிவிட்டீங்க ீபாங்கும்பதான் அது மலப்படுவா வந்துடும் ஐம்பது அது சமாதி வரலா முழு திடம் இப்போ ஓரளவுக்காவது புத்திசெக்தியை கொண்டு இடம்படுத்திக்கலாம் அது கூட மறந்து போயிடும் விவகார காலங்களில் வரதில்லை அளவுகாரங்களே வர்றதில்ல உள்ள விவகாரம் வர்றதில்ல இல்லை மலர் ஆஜ்ஜியம் பண்ணும்போது அந்த மயமா ஆயிடுவாங்க இல்லையா அது மறுவாட்சியில் நான் சாட்சியும் வர்றதே இல்லை மலராஜ்ஜியம் நான் கண்டு வருகிறேன் மலர்ராஜ்ஜியம் வருவதற்கு முன்னும் வந்த பிறகம் அது போன பிறகு நான் தேவிகாரியிருக்கேன் நினைக்கிறாங்களே மூலமாக எஞ்சி இருக்கிறது அதுதான் அதிர்வாவின் பேருக்கு நீக்க நீக்க எஞ்சிதான் அப்படி இருக்கின்ற நான் நிறுவக்காரி அறிவே வடிவமான அறிந்த பஞ்ச கோஷங்கள் நான் இல்லை சொல்லும் போது நான் யாரும் அறிக்கிறேன் என்பது இந்த பாட்டில சொல்லி முடிக்கிறார் அதே நிறுவிகாரி என்று சொன்ன பிறகு அதாவது அறிய வடிமான சொல்றதுக்கு அடுத்த பாட்டை விளக்க கொடுக்கிறார் கோஷங்கும் துன்ம கோங்களுக்குச் சொல்ாரங்களுக்கும் நின்று அவைகளை அறிவதாலே மன்னிய நாமே ஞான வடிவம் என்று அறிந்து கொள்ளே இன்னலே உருவமான இந்த ஐங்கோஷங்களுக்கும் இந்த ஐங்கோசம் என்ன பண்ணுது இன்னல் தான் கொடுக்குது அல்லல் தொல்லை தான் கொடுக்குது அப்படிப்பட்ட ஐந்து கோஷங்களுக்கும் நல்லமய பிராணமய மனோமய விஞ்ஞானம் சொல்லக்கூடிய ஐந்து மறைப்புகளும் நடைமுறை கொடுக்கிறார் துணும கோஷங்களுக்கு சொல் விகாரங்களுக்கும் நெருங்கி இருக்கின்ற இந்த கோஷங்களுக்கும் மறைப்புகளுக்கும் அதன் அதற்கு சொல்லப்பட்ட மேலே விளக்கம் காட்டக்கூடிய விகாரங்களுக்கும் அந்நியமாக நின்றே அவைகளை அறிகின்றனாலே அந்நியமாக இருந்து தான் அறிய முடியாத வழி அதை அறிய முடியாது எந்த பதார்த்தத்தை மன்னிய நாமே நிலை பெற்ற நாம் எப்படி இருக்கும் ஞான வடிவம் என்று அறிந்து கொள்ளேன் அறிவே உருவமான அப்படின்னார் இப்ப ஞான வடிவம் எதனாலே அந்நியமாயிருந்து அறிவதாலே என்று நயாயிரம் வடிவம் இல்லை என்பார்கள் வடிவம் குணங்கள் மாறும் இப்ப நமக்கு என்ன குணங்கள் மாறிதான் மூன்று குணங்கள் மாறி மாறி வரும் அப்படி போல அது மாறிக்கொண்டே இருக்கு அப்ப நிர்வீகாரம் சொல்ல முடியாது ஆத்மாவும் விகாரிதான் அதனால்தான் அந்நிய மாதன் என்று அவைகளை அறிவதாலே மன்னிய நாமே நிலை பெற்ற நாமே நாமே என்று தேற்ற ஆகாரம் பிரிளையாகாரம் பெறும் பிரித்து காட்டக்கூடிய ஆகாரம் ஞான வடிவம் ஞானஸ்வரூபம் அறிவே உருவம் என அர்த்தம் என்று அறிந்து கொள்ளே என்று ஏ சிசியன என்னை தெரிந்து கொள்வாயாக என்று முன்பாட்டு சொன்ன அந்த அறிவே வடிவங்கிறதுக்கு காரணம் என்ன பஞ்சகோஷங்களுக்கு நாம் அண்ணி மாறி அறிகிறோம் என்பதை விளக்கம் சொல்லலாம் என்பது தோன்றி தோன்றும் ஓ ந உலகங்கள் வரும் போதும் கூட உதியாமலே போதும் கூட இவைகள் யாவும் இயல்பாக காணும் அறிவே ஒன்று அமர்சங்க அதே ஒன்று சொல்லிப்பட்டீங்க இப்போது வட்டுதலை இல்ல வாஸ்தவன் தான் பிற்காலத்தில் சேராதா பெருவ சங்கை அது பயிர் சொல்ற அது அசங்கம் காலம் தனினும் ஏன்னா ஞானம் இல்லாத அஞ்ஞான காலத்திலும் கூட இப்போ அஞ்ஞான காலம் இருக்கு மக்களுக்கு அபியாசிகளுக்கு இருக்கு அவர் இருந்தாலும் கூட அந்த காலத்திலும் தோன்றின் அன்னவெனும் ஞானம் வந்தாச்சு பொருந்தி இருக்கிற காலத்திலும் மூன்று அவஸ்தை தண்ணிலே தோன்றும் ஜாகசோப்ரம் சுழித்தேன்னு சொல்லக்கூடிய மூன்று அவசைகளை காணப்படும் ஊன உலகங்கள் வரும் என்ன இருக்கு இந்த துக்கத்தை கொடுக்கக்கூடிய உலகங்கள் ஏன்னா ஜாக்கிர அவாசையில் இந்த உலகம் இருக்கு இது ஈஸ்வரனுடைய சொப்பனாவசைன்னு பேரு அவருடைய சங்கல்பந்தான் இது எல்லாம் அதே போல் சொப்பனாவாசையில நம்முடைய சங்கல்பம் ஜீவனுடைய சங்கல்பம் தான் சொப்பனாவசியம் இந்த சொப்பனாவாசை காலத்தில் வரக்கூடிய மாறுதல்கள் இந்த உலகம் வேறு அந்த உலகம் வேறு ஆக ரெண்டுமே சுலுத்தில கிடையாது இப்படி மாறுகிட்டு வருக வருகின்றன அதனால ஊன உலகங்கள் வரும் போதும் கூட உதியாமல் நாம் அதோட உற்பத்தி ஆகறதில்லை அதுதான் உற்பத்தி ஆகும் உற்பத்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஏகின்ற போதும் அது நீங்கும் போதும் கூட அதனோடு இனவுடன் ஏகாமல் நாம் போறதில்லை அதோடு தமந்து போறதில்லை ஆக அது மாறும் போதும் நாம் மாறுவதில்லை அது வரும்போதும் நாம் அதோடு சேர்ந்து வர்றதில்லை போகும்போது சேர்ந்து போறதில்லை நாம் எப்போதும் சம்பந்தம் இல்லாமல் அசங்கனா இருக்கிறோம் இவைகள் யாவும் இயல்பாக காணும் அறிவே சுரூபம் எல்லாவற்றையும் காணக்கூடிய அறிவு அதுதான் உண்மையான வடிவம் அப்படி இருக்கிறதுனாலே ஆனதனால் ஒன்றுடன் நம் தொடற்கற்று என்றும் அமர்ந்திடும் நாம் எதோடும் சம்பந்தம் இல்லாமல் அதோடு இருக்கின்ற நாம் எப்படி இருக்கோம் அசங்கம் என அறிந்து கொள்ள உன்னை சொல்லப்பட்டதில் ஒரு கேள்வி மறைந்திருந்தேன் தொக்கி நிறந்தது அதற்கு விளக்கம் தான் இப்போ இல்லாம இருக்கலாம் விசாரம் பண்ண சமயத்தில் பிற்காலத்தில் அது சங்கம் ஏற்படாதா மறுதி ஏற்படாதான்னு கேள்வினா எப்போதும் அது சங்கம் கிடையாது அசங்கம் தான் எதனால ஞானம் வராது முதலேயும் வந்தவருக்கும் சம்பந்தம் மூன்று அவசியங்களும் சம்பந்தம் இல்லை அது போகும் நாம் கூட போறதில்லை வரும் போதும் கூட வரதில்லை சம்பந்தம் அப்படிப்பட்ட நாம் அசங்க என்ன சொல்லுவோம் அப்படிதான் சொல்ல முடியும் ஆனால் அறிவில்லாம இருக்கும் அறிவு இருந்தால் எவ்வளவு இருக்கும் முன்ன சொல்லப்பட்ட ரெண்டு பாடு சொல்லப்பட்ட அறிவே வடிவமா இருக்க நாம் தான் அந்த பஞ்சகோஷங்களையும் அது காலங்களையும் செயல்பாடுகளையும் வரும் போதும் போகும் போதும் ஞான காலத்திலும் அஞ்ஞான காலத்திலும் பார்த்து கொண்டிருக்கிறோம் சம்பந்தப்படாமல் நமக்கு என்ன பேரு அசங்கன் என்று பெயர் ஆகவே ஆத்மா அசங்கன் பேர் இப்படி ஒரு அசங்கன் என்ற ஒரு பண்ணிக்கொள்ள வேண்டும் இந்த நிச்சயம் தான் ஞானம்னு பேர் அபியாச பலம் ஒன்றும் நாளும் வந்துடுறதில்லை ஆகவே அசங்கன் என்பதை எந்த அறிவடிவம் சொன்னமோ அது அசவடிவமாக இருக்கிறது என்பதை விளக்கப்படுகிறது சகமதனை பிரகாசம் செய்யும் அகம் சற்று முதலோஷத்தையும் சொல் அவையின் விகாரங்களையும் அவையின் தோற்றம் தகவு திதி விளக்கும் தமை என்று விளக்க ஒணாத தன்மையாலே இயழ் மிகவும் அசங்கம் சொன்ன பிறகு சுயம்பிரகாசம் சொல்றீ உலகத்தில அசிங்கம்மாங்க அது மறுச்சல் அசிங்கம் பண்ணா அது சிங்கமா சிங்கத்துக்கு அசிங்கம்